வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆண்டு இந்தியாவின் முகலாய மன்னர் முகமது ஷாவின் படையை ஈரான் மன்னர் நாதிர் ஷாவின் படைகள் முறியடித்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாசி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒலிபரப்பு சேவை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு எகிப்திய பிரதமர் அகமத் மாஹிர் பாட்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து கொல்லப்பட்டார் ஆயிரத்தி மணிக்கும் ஆண்டு மணிப்பூர் தமிழாங் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினைந்து இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைனர் ஆறு விண்கலம் செவ்வாய்க்கோளுக்கு ஏவப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பான் தனது நான்காவது உளவு பார்க்கும் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு செலுத்தியது உலக நாடுகளின் அச்சுறுத்தல்களை குறிப்பாக வட கொரியாவின் அச்சுறுத்தலை கண்காணிப்பதற்காக